மகாகவி காளிதாசருடைய ஷியாமளா தண்டகத்தை எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்கக்கூடிய பாகியத்தை பெற்றிருக்கிறோம் ஷியாமளா என்றும் மாதங்கி என்றும் மகாசரஸ்வதி ஞான சரஸ்வதி என்றும் பலவிதமாக அழைக்கப்படுகிற அந்த அம்பிகையை சுற்றி சுற்றியிருக்கக்கூடிய நித்தியசூதிகள் எப்படியெல்லாம் துதித்தார்கள் என்று ஒரு காட்சி லலிதோபாக்கியான அவள் அப்படி நடந்து அவள் நடந்து வந்தபோது அவளை கைகூப்பி வணங்கினார்கள் அவள் தன்னுடைய ரதத்தில் ஏறி அப்படி பவனி வந்தாள் அந்த கே சக்கர ரதத்தில் அவள் பவனி வந்த போது அங்கே சுற்றி நின்ற அவளுடைய நித்தியசூரிகள் அவளை போற்றினார்களாம் என்னவெல்லாம் சொல்லி போற்றினார்கள் சங்கீதயோகினி ஷியாமா ஷியாமளா மந்திரிநாயிகா மந்திரினி சசிவேஷானி பிரதானேஷி சுகப்ரியா வீணாவதி வைணிகி சமுத்ரிணி பிரியகப்ரியா நீதம்பேசி கதம்பவனவாசி இதெல்லாம் மாதங்கி தேவிக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் இசையிலே பிரியம் கொண்டவள் இசையை ரசிக்கக்கூடியவள் கையில் வீணை ஏந்தியவள் காளிதாசர் நான்கு கரங்கள் என்று பாடுகிறார் ஆனால் சில இடங்களில் அவளுக்கு எட்டு கரங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு எப்போ எட்டு கரங்கள்னு கேட்டால் தசமகா வித்தியைகளில் ஒருத்தியாக அந்த பத்து அம்பிகை அம்சங்களில் ஒருத்தியாக அவள் இருக்கும்போது அவளுக்கு எட்டு கரங்கள் அந்த எட்டு கரங்களோடு இருக்கும்போது பச்சை வண்ண மேனி கொண்டவளாக முன்னால பார்த்தமே மரகத பச்சையில இருக்கான அந்த மரகத பச்சை வண்ணம் தாங்கியவளாக அவள் காட்சி தருவாள் அவளே ஞான வடிவத்துல இருக்கும் போது வெண்ணிற மேனி கொண்டவளாக காட்சி தருவாள் ஒரு அழகான கதை அவளுக்கு ஏன் மாத்தங்கின்னு பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு அழகான கதை உண்டு அவ அம்பாள் ஒரு தடவை என்ன பண்ணினானா தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஹிமவானுடைய வீட்டுக்கு போயிட்டான் பரமேஸ்வரனால அவ இல்லாம இருக்க முடியல அதனால அவர் என்ன பண்ணினார அவளை பார்க்கணும் ஆனா அதே சமயத்தில் நீ இல்லாம நான் இருக்க முடியலன்னு சொல்றதுக்கும் அவருக்கு அவ்வளவா மனசு வரல கொஞ்சம் கௌரவ குறைச்சலா தெரிஞ்சுது அதனால என்ன பண்ணினானா ஒரு வளையல் வியாபாரியா தன்னை மாத்திண்டு வளையல் விற்கிறதுக்கு போற மாதிரி போய் தன்னுடைய மாமனார் வீட்டு வாசலில் நின்று வளையல் வாங்கறதுக்காக அவள் வெளியில வருவா அப்போ அவளை பார்த்து விடலாம்னு நின்னா அவ வெளியில வந்தா வெளியில வந்தவ முதல்ல அவளுக்கு தெரியல எங்கிட்ட இருக்கிற வளையலை வாங்கிக்கோ இந்த வளையல் ரொம்ப அழகான வளையல் அப்படி நல்லா அவர் பேசும்போது முதல்ல அவளுக்கு புரியலியா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு புரிஞ்சுடுத்து ஆஹா வளையல் வியாபாரியா வேஷம் போட்டு இவர் தானே வந்திருக்கார் அது மாத்திரம் இல்ல இந்த வளையல் வியாபாரி கேட்ட நீ என்கிட்ட வளையல் வாங்கிக்கோன்னு மாத்திரம் சொல்லல எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு நான் உன் கூடவே இருக்கட்டமான்னு கேட்டாராம் அவசன்னாலா இப்ப இல்ல சந்தர்ப்பம் வரைச்சே அது எப்படிங்கிறத நான் அமைச்சு கொடுக்கறேன் இப்ப போயிட்டு வாருங்கள்னு சொல்லி வடையல் வியாபாரிய அமைச்சுட்ட அவரும் போற மாதிரி போயிட்டார் அன்னைக்கு சாயங்கால வேளையில பரம்பொருளாக சிவ பரம்பொருளாக இருக்கிற அந்த தருணத்தில் போய் தபஸ் பண்ணுவதற்காக அமர்ந்தாராம் அந்த சமயத்துல அந்த காட்டுப்பகுதியில் இவ ஒரு அழகான பெண்ணாக உருமாறிக்கொண்டு இப்போ பேரழகிதா இருந்தாலும் ஒரு மானுடற் பெண் போல உருமாறிக்கொண்டு அதுவும் தாழ்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் மாதிரி உருமாறிக்கொண்டு அங்கே போய் அப்படி நின்னாளாம் அவருடனே அவளை பார்த்துட்டு சுபாங்கி அழகான அங்கங்களை கொண்டவளே சுபாங்கி இங்கேவா நீ யாரு எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டாலும் அவ உடனே இல்லை இல்லை நான் என்ன இருந்தாலும் சாதாரண ஒரு தாழ்ந்த குலத்து பெண் இந்த தவசாலைக்கு பக்கத்தில் தான் நான் வரக்கூடாது என்ன போய் கூப்பிடுகிறீர்களே அப்படின்னு அவ கொஞ்சம் தள்ளி நின்று ஒதுக்கு போகிறமா நின்று அவ உடனே அதை கவலைப்படாத நீ தாழ்ந்த குலம்லாம் இல்லை நீ இங்கே வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ ஒன்னை நான் பார்வதியாக மாற்றிடுறேன் அப்படின்னா நாம வேஷம் போட்டுன்னு வந்திருக்கோங்கிறது அவருக்கு புரிந்து போய்விட்டது என்று அவள் உணர வளையல் வியாபாரியாக வேஷம் போட்டுக்கொண்டு இவளை போய் ஏமாற்ற நினைத்தோம் அவளுக்கும் நாம் யாருன்னு புரிந்து விட்டதுன்னு அவர் என்ன இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அன்போடு பார்த்து கொண்டார்கள் அந்த தருணத்தில் பரம்பொருள் சொன்னாரா எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு தாழ்ந்தகுல பெண் போல வேஷம் போட்டு கொண்டு வந்தாயே நீ எல்லாவற்றையும் அளக்க கூடியவள் ஆகவே இனிமேல் நீ மாதங்கி என்று அறியப்படுவாய் மாதங்கம் சொன்ன அழத்தல்னு ஒரு அர்த்தம் உண்டு measures யானைக்கு மாதங்கம்னு ஒரு பேரு தும்பிக்கையால எல்லாத்தையும் அளக்கிறது அதனால் அதற்கு மாதங்கம் நீ இனிமேல் மாதங்கி எல்லாவற்றையும் அழக்கக்கூடியவள் சிருஷ்டியை அழக்கக்கூடியவள் சகலத்தையும் அழக்கக்கூடியவள் அதனால மாதங்கி என்று அறியப்படுவாய் நீ சொல்லிட்டு தாழ்ந்த குலப்பெண் போல வந்து நின்றாய் இறைவனை அடைவதற்கு குலம் ஒரு தடை இல்லை என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்வதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும்னு சொன்னார் அதோடு நிறுத்தாம இன்னொன்னையும் சொன்னார் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண் வடிவம் ஆண் வடிவம் இரண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படி வந்தாய் உன்னையே ஒரு தாழ்ந்த குலப் பெண் போல மாற்றிக்கொண்டாய் அதனால் இன்னுமே உலகத்தில் மிச்சம் மீதி இருக்கிறது நீ குறைவுபட்ட ஒரு ஜீவன் மாதிரி வந்து நின்ன ஒன்றை நீயே அப்படி மாத்திண்ட நீ குறைந்தவள்னு அர்த்தம் இல்லை குறைவுபட்ட மாதிரி மாத்தின்ற இல்லையா அதனால மிச்சமீதி இருக்கிறது குறைவாக கூடியது, சிதைந்து போனது முழுசா இல்லேன்னு மனிதர்கள் நினைக்கக்கூடியது இதற்கெல்லாம் கூட நீ தலைவியாக இருப்பாய் அதனாலதான் சில சமயங்கள்ல மாத்தங்கின்னு சொன்னா கொஞ்சம் ஒதுக்கப்பட்டவள் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல சொல்லப்படும் அந்த ஒதுக்கப்பட்டவள்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அவள் ஒதுக்கப்பட வேண்டியவள்னு அர்த்தம் இல்லை எதெல்லாம் மனித இனத்தில் ஒதுக்கப்படுகிறதோ அங்கேயும் கூட அவள் வாசம் செய்கிறாள் குப்பை கூடத்தில் கூட அவள் வாசம் செய்கிறாள் அந்த மாத்தங்கியாக இருக்கக்கூடியவள் தான் சியாமளா ஷியாமலா எப்போதும் கையில் வீணையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ராஜ மாத்தங்கி இசை வித்தகி நாம காளிதாசர்கிட்டயே பார்த்தா திரும்ப திரும்ப உன் கையில வந்தக்கு வீணை இருக்கு நீ வீணை இசைக்கக்கூடியவள் மிக அற்புதமாக ஸ்வரம் இசைக்கக்கூடியவள் அப்படின்னு தான் சொல்றாரு இல்லையா அந்த வீணைங்கிறதுக்கும் ஒரு அடையாளம் இல்லை வீணையினுடைய அந்த இசை ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் தந்திகளின் பேலன்ஸ் ஸ்ருதியின் பேலன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருந்தாதான் அந்த ஹார்மனி இசையில் கிடைக்கும் உலகத்தில் எல்லாமே பேலன்ஸ்டாகத்தான் இருக்கு என்பதை காட்டுவதற்காக அவள் கையில் வீணையை தாங்கி இருக்கிறாள்னு ஒரு ஐதீகம் உண்டு அப்படி மாதங்கியாக காட்சி தரக்கூடிய அவள் ஒரு கால கீழே தொங்க விட்டுண்டு ஒரு காலை மடக்கிண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறாள்னு கணக்கு இந்த கீழே தொங்க விட்ட கால் இந்த பூலோகத்தை காப்பாற்றுகிறது மடக்கி வைத்திருக்கக்கூடிய கால் எல்லா லோகங்களின் மீதும் அவளுக்கு ஆதிபத்தியம் இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியது கிளி எப்படி அவள் பக்கத்தில் இருக்கோ அதே மாதிரி சில சமயங்களில் கீரி பிள்ளையும் அவள் பக்கத்தில் இருக்கும் கீரிக்கு நகுலம்னு பேர் குலம்ங்கிறது பாம்பு குலத்திற்கு எதிராக இருப்பது நகுலம் அவளுக்கே நகுலேஸ்வரி அப்படின்னு ஒரு திருநாமம் குலத்திற்கு எதிராக இருக்கிறாள்ன்னா என்ன அர்த்தம் புண்டலினியை எழுப்பக்கூடியவள் சுருண்டு கிடக்கக்கூடிய சற்பமான அந்த குலம் அந்த குலத்தை மேலே எழுப்பக்கூடியவள் குல பித்வான்னு பாடுவாரே ஆச்சாரியர் அந்த குலத்தை பிளந்து கொண்டு மேலே எழுப்பக்கூடிய தன்மைதான் நகுலத்தின் தன்மை அதனால அவளே நகுலேஸ்வரியாகவும் விளங்குகிறாள் எப்போ பாம்பு சுருண்டு கிடக்கிற பாம்பு வேகமா எழுந்திருக்கும்னு சொன்னா கீரிய பார்த்தோன்னு விழுந்திருக்கும் அதனால உள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினியை எழுப்புகிற ஜீவசக்தியாக அவள் விளங்குகிறாள்ங்கிறதுனாலயே அவளுக்கு பக்கத்துல அந்த நகுலம் இருப்பதாக அவளை பிரதிஷ்டை செய்வதுண்டு மகாகவி காளிதாசர் எப்படியெல்லாம் அவளை பாராட்டுகிறார் தொடர்ந்து பார்க்கலாம் பவத் கம்பு பிம்போகிருத் கந்தரே சத்கலா மந்திரே மந்தரே அப்படிங்கறதுல நேற்றுக்கு நிறுத்தினோம் ஒரு பெரிய பார்க்கடன் அந்த பார்க்கடல்ல பூரணமான நிலவு உதிக்க உதிக்கக்கூடிய அந்த தருணத்தில் வெள்ளைவளேர் என்று தோன்றக்கூடிய சங்கு அந்த சங்கின் வெண்மையும் பார்க்கடலின் வெண்மையும் அந்த பூரண நிலவின் வெண்மையும் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி பளபளக்குமோ அப்படி இருக்கக்கூடிய அதை போல காட்சி தரக்கூடிய அழகான கழுத்து கொண்டவளை இந்த ஷங்கு மாதிரி இருக்கான் சங்கு கழுத்து அப்படின்னு தானே சொல்லுவார்கள் அந்த கழுத்து சங்கு மாதிரி இருக்கான் அதுக்காக சொன்ன கம்பு பிம்போக அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அந்த அழகான சங்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அழகான கந்தரே உன்னுடைய கழுத்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படிப்பட்ட கழுத்தை உடையவளே சக்கலா மென்மையான நடை கொண்டவளே மந்தரே அவளை தொடர்ந்து வர்ணிக்கிறார் திவ்ய ரத்ன பிரபா பந்து ரச்சன ஹாராதி பூஷா சமுத்தியோதமான அனபத்தியாங்க எப்படி இருக்க குன்றாத சோபை பொருந்தியவள் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லை உன்னுடைய அந்த பளபளப்புல உன்னுடைய அந்த காந்தியில கொஞ்சமும் குறைச்சல் இல்லை அது இன்னும் அதிகமா பளபளக்கிறது ஏன் இன்னும் அதிகமா பளபளக்கிறதுன்னா நீ அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மாலைகள் நீ அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆவரணங்கள் ஹாராதி பூஷா ஹாரங்கள் அணிந்திருக்கிறாய் பூஷணங்கள் அணிந்திருக்கிறாய் இதெல்லாம் சேர்ந்து இதுல என்ன இருக்குன்னா விதவிதமான நவரத்னங்கள் இருக்கு திவ்ய ரத்னங்கள் அந்த திவ்ய ரத்னங்களின் பிரபை திவ்ய ரத்ன பிரபா அந்த பிரபை அந்த அப்படியே ரேஸ் அதுலேருந்து வரக்கூடிய அந்த நவரத்னங்கள்லேருந்து வரக்கூடிய விதவிதமான ஒளி விதவிதமான காந்தி அதெல்லாம் அப்படியே உன்னுடைய மீது பட்டுப்பட்டு தெரிக்கிறது இதை ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் அவர் இந்த ஒளி அங்க பட்டு தெரிக்கிறதா அந்த ஒளி இங்க பட்டு தெரிக்கிறதான்னு சொல்லலை கிளியரா சொல்லலை நவரத்னம் அம்பாள் இருக்கா நவரத்னம் மாலைகளை அணிந்திருக்கிறாள் நவரத்னங்களை பூஷணங்களாக அணிந்து கொண்டிருக்கிறாள் இந்த காந்தி தெரிக்கிறது அப்படி தெறிக்கக்கூடிய காந்தி உனக்கு குன்றாத சோபையை வழங்குகிறது அப்படின்னு மாத்திரம் சொல்லி நிறுத்துறாரு இதை சாதாரணமா எடுத்துண்டா நவரத்னம் வைரம் வைடூரியம் புஷ்பராகம் கோமேதகம் எல்லாம் போட்டுருக்கா அதிலேருந்து வரக்கூ வரக்கூடிய அந்த ஜகஜ்வால்யமான ஒளியின்னு எடுத்துக்கலாம் இதும் பார்க்கலாம் அம்பாள் மேல இருக்கிறதுனால அம்பாளுடைய காந்தி பட்டுப்பட்டுத்தான் அந்த மரகதத்திற்கும் வைரத்திற்கும் வைடூரியத்திற்கும் அவ்வளவு சோபை கிடைக்கிறது அந்த நவரத்னங்களுக்கு கூடையை தரக்கூடியவள் அனவத்தியாங்க கொஞ்சம் கூட குறைவு இல்லாத அழகை கொண்டவளே சுபே சுபத்தை மங்களத்தை தரக்கூடியவளே இந்த தண்டகம்ங்கிறது ஒவ்வொரு பாதத்திலேயும் வார்த்தைகள் மடங்கி மடங்கி வரக்கூடிய கவிதைத்தன்மையை கொண்டது இல்லைன்னா தண்டகத்துக்கு கவிதைத்தன்மை கொஞ்சம் குறைச்சலா இருக்கிற மாதிரி தெரியும் சிலபிள் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் தமிழ்னா அசை அப்படின்னு அதற்கு சொல் என்னன்னா ஒவ்வொரு சிலபிள்னா அதுல ஒரு உயிரெழுத்தின் சப்தம் சொல்றமே அதனுடைய சப்தம் இருக்க வேண்டும் அதுதான் சிலபிள்ங்கிறது தமிழ்ல அதற்கு அசை அப்படின்னு பேரு இந்த அசை அல்லது சப்தம் சமஸ்கிருதத்துல சப்தம்னு சொல்றது இந்த சப்தம் மூணு சப்தம் இருந்தா ஒரு பாதம் நாலு சப்தம் இருந்தா ஒரு பாதம் அப்படின்னு எல்லாம் கணக்கு உண்டு சமஸ்கிருத கவிதையில மூணு சப்தம் இருந்தால் நாலு சப்தம் இருந்தால் ஒரு பாதத்தில் ஒரு வரியில் ஒரு பகுதியில் பங்கி அப்படின்னு ஒரு பேரு காயத்ரி அப்படின்னு ஒரு பேரு அனுஷ்டுப் அப்படின்னு பேரு இதெல்லாம் சந்தஸ்ல வரும் சந்தஸ்லன்னா அந்த எத்தனை அசைகள் இருக்குங்கிறத வச்சு அது ரிப்பீட் ஆகும்போது அதனால கிடைக்கக்கூடிய ஓசை நயம் தமிழில் எதுகை மோனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஓசை நயம் அதனால் வரக்கூடிய ஓசை நயம் சாதாரணமாக கவிதையில் சமஸ்கிருத கவிதையில் இருபத்தி ஆறு அசைகள் வரைக்கும் ஒரு பாதத்தில் இருக்கலாம் அப்போ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு மூணு இருந்தால் என்ன பேர் நாலு இருந்தால் என்ன பேர் அஞ்சு இருந்தால் என்ன பேர் ஆறு இருந்தால் என்ன பேருன்னு யூஸ்வலாக கவிதையில் இருபத்தாறு வரைக்கும் தான் ஒரு பாதத்தில் இருக்கிறது அதுக்கு மேலேனா கொஞ்சம் கஷ்டம் அந்த கவிதை பாடுவதும் கஷ்டம் அதில் வார்த்தையை மடக்கி ஒரு கவிதைத்தனத்தை கொண்டு வருவது கஷ்டம் நீங்கள் வாக்கியம் நீளமாக போக போக அதனுடைய கவிதைத்தன்மை கொஞ்சம் குறையும் அப்போ இருபத்தாறு தாண்டி போகும்போது அந்த கவிதைத்தன்மை குறையும் ஆனால் கவிதைத்தன்மையை காம்பன்சேட் பண்ணணும்னா அதுக்கு வார்த்தையை மடக்கி மடக்கி அலிட்ரேஷன் கொண்டு வரணும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அந்த கஷ்டமான விஷயத்தை பாடக்கூடிய திறமை சில பேருக்கு தான் உண்டு அபூர்வமான கவிஞர்கள் அந்த மாதிரி ஒரு கவிஞர் காளிதாசர்னு கணக்கு வேதாந்த தேசிகரும் அதே மாதிரி அந்த தண்டகத்தை அந்த சிலபல்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணினேன் தியர்டிக்கலாக பார்த்தா ஒரு பாதத்தில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிலபல்ஸ் எவ்வளவு போகலாம் அப்படின்னு பார்த்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வரைக்கும் போகலாம் ஒரே பாதத்தில் ஆனால் அது எவ்வளவு கடினமானதாக இருக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணினதாக தெரியல ஆனால் அப் அந்த இலக்கணத்தை பார்த்தா தியரட்டிக்கலாக அது வரைக்கும் போகலாம் இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி போகிற வழக்கம் உண்டு அந்த மாதிரியான ஒரு முறை இந்த தண்டகம்ங்கிற முறை தண்டகத்தில் இருக்கிற அழகு அந்த மடங்கி மடங்கி வரக்கூடிய ஷோபே சுபே அப்படின்னு ஒரே பாதத்தில் வரக்கூடிய அந்த அழகு சுபே சுபம் தரக்கூடியவளே மங்களம் தரக்கூடியவளேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக அந்த அம்பாளை பார்க்கிறார் ரத்ன கேயூரஷ்மிடா பல்லவ புரோலசோர்லா ராஜிதே யோகிஹி பூஜிதே கேயூரம்னு சொன்ன இந்த தோல் பகுதியில அணியக்கூடியது தோல்வளைனு சொல்லலாம் இல்லைன்னா வங்கின்னு சொல்லலாம் கொஞ்சம் தோளுக்கு சற்றே கீழே அணியக்கூடியது அதுதான் வங்கி ரத்னகேயூர அம்பாள் வங்கி அணிந்து கொண்டிருக்கிறாள் அதுல நவரத்னம் என்ன இருந்தாலும் அம்பாள் ஆச்சே அவகிட்ட வைரம் வைடூரியம் இல்லாமலா ரத்னம் பதித்ததாக இருக்கக்கூடிய கேயூரம் ரத்னகேயூர ரஷ்மி அந்த ரஷ்மினா அதுல இருந்து வரக்கூடிய கிரணங்கள் அதுலேருந்து அந்த ஒளி அதுலேருந்து வரக்கூடிய அந்த கிரணங்கள் அந்த கிரணங்கள் பட்டு அதுல அப்படியே ஜுவலிக்க கூடியது எது ஜுவலிக்கிறதுனா அவளுடைய தோர்லதா தோர் மூலம் தோர்லதா தோர்பி அப்படின்னு சொன்னா கைகளுக்கான பெயர் தோல இல்ல தோர அப்படின்னா எது அசைகிறதோ ஒருத்தர் நடக்கிறச்சே கை முன்னும் பின்னுமா போறதா இல்லையா தட் விச் ஸ்விங்ஸ் எதனால ஸ்விங் ஆக முடியறதோ ஊஞ்சல் போல இப்படி எப்படியும் போயிட்டு வருது கை அதனால இந்த கைக்கு தோர்லதா லதானா கொடி அசையக்கூடிய கொடி முன்னும் பின்னுமாக அசையக்கூடிய கொடியாக இருப்பது தோர்பிங்கிறதும் அதுலேருந்து வந்தது தான் தோர்மூலம் ஆதிசங்கரர் பாடுச்சே தோர்மூலேன்னு பாடுவார் இந்த கைகள் அவ போட்டுருக்கிற கேயூரத்திலேருந்து கைகளில் பட்டு தெறிக்கக்கூடிய அந்த ஒளி அந்த கைகள் பார்த்தா எப்படி இருக்குன்னா பல்லவ பல்லவம்னு சொன்னா ரொம்ப அப்பத்தான் துளிர் விட்டதுன்னு சொல்றமே இந்த புது துளிர் அதுக்கு தான் பல்லவம்னு பேரு பல்லவ தோர்மூலே உன்னுடைய கரங்கள் எப்படின்னா ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய புதுசா ஒரு துளிர் வந்தா அந்த துளிர் எவ்வளவு மென்மையா இருக்கும் எவ்வளவு சாஃப்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய கரங்கள் பல்லவ புரோலச தோர்லதா ராஜிதே மிக அழகான மென்மையான அந்த கரங்களை கொண்டவளே ரத்னங்கள் போல உன்னுடைய கேயூரத்தில் இருக்கிற ரத்னம் இல்லை ரத்னங்கள் போல பளபளக்கக்கூடிய மிக அழகான மென்மையான கரங்களை கொண்டவளே உன்னை யாரெல்லாம் வணங்குகிறார்கள் யோகிவி பூஜித்தே யோகிகள் உன்னை வணங்குகிறார்கள் உன்னை துதிக்கிறார்கள் ராஜித்தே பூஜித்தே என்று வரக்கூடிய அந்த அழகு சரி அம்பாளுடைய கரங்கள் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவை இந்த கரங்கள் மிக மென்மையான கரங்கள் அந்த கரங்கள் அந்த கரங்களில் அவள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆவரணங்கள் ஒரு ஆபரணம் என்னன்னு பார்த்தா அவள் கேயூரம் அணிந்து கொண்டிருக்கிறாள் இப்போ அப்படியே வந்த விஸ்வதிங் மண்டல வியாப்த மாணிக்கிய தேஜஸ் புர கங்கண அலங்கிருதே விபிரம அலங்கிருத்தே சாதுபி பூஜிதே இப்போ அம்பாள் இங்கே கேயூரம் போட்டுருக்கா இங்கே கங்கணம் வளையல்கள் போட்டுருக்கா இந்த வளையல்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் மாணிக்க தேஜஸ் கொண்டதாக இருக்கிற வளையல்கள் அதில் நிறைய மாணிக்க கற்கள் பதித்தவை அதனால் அப்படியே பளபலான மாணிக்கம் பளபளக்கிறது மாணிக்க தேஜஸ் அந்த தேஜஸ் என்ன செய்கிறதுனா மாணிக்க தேஜஸ் புற அது அப்படியே பளபளத்து அது எல்லா இடத்திற்கும் ஒளியைத் தருகிறது எங்கெல்லாம் ஒளியைத் தருகிறது விஸ்வமண்டல வியாப்த இந்த பிரபஞ்சத்திற்கே ஒளி உன்னுடைய கங்கணங்களால் கிடைக்கிறது நீ கையில் போட்டுருக்கிற வளையல்கள் இருந்து வரக்கூடிய ஒளிதான் இந்த பிரபஞ்சத்திற்கு கிடைக்கிறது கங்கண அலங்கிருத்தே உன்னுடைய கங்கணங்கள் உன்னுடைய வளையல்கள் நீ அணிந்து கொண்டிருக்கக்கூடியவை அந்த அலங்காரத்தினால் இந்த விஸ்வத்திற்கு இவ்வளவு பிரகாசம் கிடைக்கிறது விபிரம அலங்கிருத்தே மிக அழகாக இருக்கக்கூடியவளே உன்னுடைய அலங்காரத்தினால் இந்த பிரபஞ்சத்திற்கு அழகை தரக்கூடியவளே மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டவளே அப்படின்னு சொல்லலாம் இந்த விப்ரமங்கிற வார்த்தை கொஞ்சம் வினோதமான ஒரு வார்த்தை ஒவ்வொரு இடத்துல அதற்கு ஒவ்வொரு விதமான அர்த்தம் வரும் இந்த இடத்துல அழகு விப்ரம அலங்கிருத்தே அழகாக அலங்கரிக்கப்பட்டவளே கிரேஸ்ஃபுல்லா அலங்கரிக்கப்பட்டவழி அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் இதே விப்ரமாகிற வார்த்தையை வேறு சில இடங்களில் பார்த்தா கொஞ்சம் நிலையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது அசைந்து கொண்டே இருப்பது அஜிட்டேட்டட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த அஜிட்டேட்டடுக்கும் விப்ரமானு சொல்லலாம் அதையெல்லாம் விட விப்ரமாங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் உண்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுன்னு சொன்னால் இப்போ ஒரு பெண் கன்ஃபியூஸ்டாக இருக்கான்னு வச்சுப்போம் நிறைய நகைகள் அவ முன்னால் வச்சு இந்த இதையெல்லாம் போட்டுக்கோம் அப்படின்னா கன்ஃபியூஷன்ல எதை எடுத்து எங்கே போட்டுக்கணும்னு தெரியாமல் வளையல் எடுத்து காலில் மாட்டின்ண்டு காலில் போட்டுக்க வேண்டியதை எடுத்து கையில் மாட்டின்ண்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி போட்டுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கும் விபரமானதான் பேர் ஒரு நாயகி தன்னுடைய நாயகனை நினைத்து காதலில் இருக்கும்போது எந்த பொருளை எடுத்து எங்கே மாட்டிக்கணும்னு தெரியாமல் தப்பு தப்பாக மாட்டின்டானா அவள் விப்ரமநாயக்கியாக இருக்கிறாள்னு இப்போ இந்த வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறாரு அம்பாள் என்ன அப்படி மாற்றி மாற்றி போட்டுண்டாளான்னா அம்பாள் மாற்றி மாற்றி போட்டுக்கில்ல அதில் என்ன சூட்சமம்னா நீ விப்ரம அலங்கிருத்தே ரொம்ப சாதாரணமாக பார்த்தா ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டுருக்கமா அதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா நீ கேயூரம் போட்டுக்க வேண்டிய இடத்துல தான் கேயூரம் போட்டுருக்க வளையலை போட்டுக்க வேண்டிய இடத்துல தான் வளையலை போட்டுருக்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பொருட்கள் எல்லாம் உன்னுடைய அழகுக்கு முன்னால் ஒன்றும் இல்லைங்கிறச்சே அந்த பொருளெல்லாம் ஏதோ தப்பு தப்பாக எடுத்து மாட்டி விட்டா மாதிரி இருக்குது அந்த பொருட்கள் தே டு நாட் ஃபிட் சில சமயத்தில் சொல்கிறமா இல்லையா எந்த அலங்கார பொருளோ அது இட் டஸ் நாட் ஃபிட் தி வேரர் அப்படின்னு சொல்கிறமே அந்த மாதிரி என்ன தான் அந்த பொருள் அந்த வளையல் அந்த கேயுரம் அந்த மேகலை அழகாக இருந்தாலும் அதெல்லாம் அம்பாளுடைய அழகுக்கு முன்னால் அது எதோ சும்மா எடுத்து மாட்டி விட்டால் மாதிரி இருக்குது ஒரு கன்ஃபியூஷனில் எடுத்து மாட்டி விட்டால் மாதிரி ஒரு ஜுவெல் ஸ்டாண்டில் எடுத்து மாட்டி விட்டால் மாதிரி ஏன் அம்பாளுடைய அழகு பிரமாதமான அழகு அதுக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் அந்த அற்புதமான ஒரு சொல்லை அதை எப்படி வேணாலும் பார்க்கக்கூடிய ஒரு சொல் விப்ரம அலங்கிருத்தே அம்மா உன்னுடைய அலங்காரம் இந்த பிரபஞ்சத்திற்கு பெருமையை தருகிறது விப்ரம அலங்கிருத்தே சாதுபி பூஜிதே சாதுக்கள் அங்கே யோகிபி பூஜித்தேன்னு சொல்கிற மாதிரி சாதுக்கள் நல்லவர்களெல்லாம் உன்னை பூஜிக்கிறார்கள் இதில் ஒரு பாடபேதம் உண்டு சாதுபி பூஜித்தேன்னு சில பதிப்புகளில் இருக்கும் சாதுபி சக்ருதே சாதுக்கள் உன்னை வணங்குகிறார்கள் நல்ல கிருத்தியம் செய்கிறார்கள்னா உன்னை வணங்குகிறார்கள் சாதுக்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல கிருத்தியம் செய்து உன்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு அடுத்துக்கலாம் காளிதாசருடைய வரிகள் ஆச்சாரியர் ஆதிசங்கரிடத்துல பிரதிபலிப்பதை பார்க்க முடிகிறது இதுல யார் முன்னால அப்படிங்கிறதுல ஒரு ஆராய்ச்சி தேவையில்லை ஏன்னா ஒவ்வொருத்தர் காலத்தை பற்றி ஒவ்வொரு விதமாக சொல்வதுண்டு காளிதாசருடைய காலம் நேரடியாக இன்னமும் நிர்ணயிக்கப்படவில்லை பலவிதமான கான்ட்ரவர்சிஸ் உண்டு முன்னால் பின்னால் இல்லை இல்லை இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆதிசங்கரரை பொறுத்தவரையில் ஆதிசங்கரர் பிசி என்பதாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் சில பேர் ஒன்பதாம் நூற்றாண்டு சில காரணங்களை சொல்கிறார்கள் அந்த காரணங்கள்லாம் அவ்வளவு பொருந்தி வரலி மகான் சொற்கள் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய சொற்களாகத்தான் இருக்கும் அதனால அந்த சொல்லை எடுத்துட்டு இது இந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படின்னா அவர் இதைத்தான் சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படித்தான் ஆதிசங்கரருக்கு ஒரு டேட் டெட்டர்மினேஷன் அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா அவர் ஒரு இடத்துல திரமிழ சிசுன்னு பாடுறார் அந்த திரமிழ சிசுவை எடுத்துட்டு அது திருஞான சம்பந்தரை சொன்னது ஆகவே திருஞான சம்பந்தர் காலத்திற்கு பிற்பட்டவராக அவர் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி உண்டு திரமிழ சிசுன்னு சொன்னால் திராவிட பகுதியைச் சேர்ந்த தென்னிந்தியாவுக்கு திராவிடம்னு பேர் அவ்வளவுதான் அந்த தென்னிந்திய பகுதியை சேர்ந்த அது தன்னையே சொல்கிற மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை வேற யாரும் சொல்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அதே சௌந்தரிய நகரியில் அவர் மூக்கன்னு பாடுறார் மூகானாம் கவினாம்னு பாடுறார் அப்போது பிற்காலத்தில் மூக்கர்னு ஒருத்தர் இருந்தாரே மூக்க பஞ்சசதி பாடினாரே அந்த மூக்கரை தான் அவர் சொல்கிறார்னு கணக்கெடுத்துன்னா ரொம்ப பின்னால் போயிடும் அவருடைய தேதி அதனால் மூக்கர்னு பாடுறாரு கவிஞர் கூட ஒரு மூக்கன் கூட கவிஞனாகி விடுவான் வாய் பேச முடியாதவன் கூட அம்மா உன்னுடைய அருளால் கவிஞனாகி விடுவான்னு சொன்னா நாட் நெசசர்லி நாம இப்போ மூக்கர்னு சொல்றோமே அந்த மூக்க கவியை அவர் பாடினார்னு அர்த்தம் இல்லை எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அம்பாளுடைய கருண்யம் பல பேருக்கு அப்படி கிடைத்திருக்கலாம் அதனால அதை வைத்து கொண்டு கால ஆராய்ச்சியை நம்மளால செய்ய முடியல ஆதிசங்கரர் முன்னாலேயும் அவருக்கு பின்னாலே வந்தவராகவும் தான் காடிதாசர் இருக்க வேண்டும் இதில் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பாடினார் அப்படிங்கிறத விட எப்படி அம்பாளை வழிபடும் வணங்கும் போது ஒரே விதமான சிந்தனைகள் இருந்திருக்கின்றன சொல்லப்போனால் ஆதிசங்கரருடைய சௌந்தரிய லஹரி எடுத்து வச்சுருந்தோம்னா இந்த பக்கத்தில் அபிராமிப்பட்டவருடைய அபிராமி அந்த அது எடுத்து வச்சுருந்தா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிகிட்டே வந்தால் எப்படி இருக்கும்னா இதுக்கு டிரான்ஸ்லேஷன் மாதிரி என்ன இதில் மூணாவது ஸ்லோகம்னு சொன்னால் அங்கே மூணாவது பாட்டாக அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இட்லில் பி ஜம்பிள் கொஞ்சம் ஜம்பிளிங் இருக்கும் அதனால் இதை எடுத்து வச்சு நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணார் அபிராமிப்பட்டர்னு சொல்ல முடியாது இவர்களெல்லாம் தங்களுடைய அனுபவத்திலே இருந்து கொட்டியவர்கள் உள்ளே இருந்து பெருக்கெடுத்து வந்த அந்த கவித்துவம் அதனால் அதை வந்து எழுத்த வச்சு இந்த எழுத்த எண்ணி பார்த்து இல்லை இதை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாமா இல்லை டிக்ஷனரி எடுத்து வச்சுன்னு இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தையா அப்படின்னு பாடினவர்கள் இல்லை இந்த மகான்கள் ஆகவே அந்த மாதிரி நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது அதே சமயத்துல அந்த சிந்தனை எப்படி ஒரே மாதிரி போக்கில் இருக்குங்கிறத மாத்திரம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அந்தந்த ஆபரணங்கள் அம்பாள் மேல ஏறி உக்காந்துக்கும் அந்த ஆபரணம் அங்க போய் உக்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவ எடுத்து எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டா மாதிரி சரி போனா போறது போ ஒரு வளையல் போச்சு ஆமா ஆமா நான் ஏற்கனவே வளையல் போட்டுருக்கேன் போகிறோம் அப்படின்னு அம்பாள் சொன்னான்னு வச்சுக்கோம் இல்லைம்மா நீ நாலு போட்டுருந்தாலும் இன்னொன்று போட்டுக்கோயே நானும் உண்மையில படனமே அப்படின்னு அந்த வளையல் ஆசைப்பட்டிருந்தா அவள் எடுத்து மாட்டின்னு இருப்பாள் இல்லையா அப்படி மாட்டி கொண்டிருப்பாள் என்று தோன்றுகிறது எங்கே ஆச்சாரியர் ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கும்போது நாம் ஏற்கனவே பார்த்தது தான் அம்பாள் கூந்தலில் மலர்களை சூட்டி கொண்டாள் அந்த மலர்கள்லாம் எந்த மலர்கள்னு கேட்டால் எல்லாம் தேவலோகத்து மலர்கள் சிந்தாமணி கிரகத்துக்கு வந்து வாசலில் வரிசையாக நின்றுது எங்கே தேவலோகத்துலேருந்து புறப்பட்டு தேவலோகத்தில் இருந்த மரத்துலேருந்து எல்லா பூவும் தொப்பு தொப்புன்னு கீழே குதித்து எல்லாம் ஓடி வந்து சிந்தாமணி கிரகத்து வாசலில் நின்றுது எதுக்குன்னு கேட்டால் அம்மா அம்மா உன் தலையில் கொஞ்சம் ஏறிக்கிறோமே உன் தலையில் நாங்கள்லாம் கொஞ்சம் உட்காந்துக்கிறோமே இல்லை நான் ஏற்கனவே தலையில் நிறைய மலர் சூடி இருக்கிறேன் இப்போ வேண்டாமேன்னு அம்பாள் சொல்லியிருக்கணும் அந்த பூவெல்லாம் சொல்லித்தான் இல்லை இல்லை உனக்காக இல்லை எங்களுக்காக நாங்கள் உன்னுடைய தலையில் ஏறிக்கொள்கிறோம் எதீயம் சௌரப்யம் சகஜம் உபலப்தும் மனசா சௌரபியம் சகஜம் சகஜ சௌரபியம் சகஜம்னு சொன்னால் ரொம்ப சகஜமாக அப்படின்னா அது இயல்பாக அப்படின்னு அர்த்தம் அம்பாளுடைய கூந்தலில் இருக்கிற இயல்பான சௌரபியம் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த நறுமணம் அந்த சகஜ சௌரபியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கொஞ்சமாவது பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற மனசோட சகஜம் சௌரபியம் உபலப்தும் மனசா வசந்தியஸ்மின் மண்யே வளமதன வாட்டி விடப்பினா அந்த வளமதனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய லோகத்தைச் சேர்ந்த அவனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் ஓடி வந்து அம்பாள் கிட்ட நாங்கள் உன் தலையில் ஏறிண்டாலாவது உன் தலை தலையில் இருக்கக்கூடிய உன் கேசத்தில் இருக்கக்கூடிய நறுமணம் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காதா நாங்கள் கொஞ்சம் வாசனையோடு மாறிக்க மாட்டோமானு அந்த மலர்கள் கேட்டனன்னு ஆச்சாரியர் பாடுற அப்போ இங்கே இந்த அணிமணிகளும் அம்மா உண்மையில ஏறிண்டா எங்களுக்கு கொஞ்சமாவது அழகு கிடைக்காதா உங்ககிட்ட இருக்கிற அழகு எங்களுக்கு கிடைக்காதா என்று அந்த ஆபரணங்கள் அம்பாள் மீது ஏறியிருந்திருக்க வேண்டும் விப்ரம அலங்கிருத்தே மிக அழகாக அலங்காரம் செய்து கொண்டவளே விப்ரம அலங்கிருத்தே சாதுபி சக்ருதே என்று பாடினார் வாசர ஆரம்பவேலா சமுஜிரும்பமான அரவிந்த பிரதித்வந்தி பாணித்வையே சந்ததோத்ய தயே வாசர ஆரம்பவேலா ஒரு பூக்கு வாசரம் சொன்னா பகல் பகல் பொழுது டே அப்படின்னு சொல்றமே அதுதான் வாசரம் அந்த வாசரம் ஆரம்பிக்கிற பொழுது வாசரம் ஆரம்பிக்கிற பொழுதுன்னு சொன்னா என்ன ஆகும் அப்பத்தான் சூரியன் தோன்றும் அந்த சூரியோதய நேரத்தை சூரியனுக்கே என்ன பேரு தினத்தை தோற்றுவிக்கக்கூடியவன் அதனால தினகரன் பேர் அந்த தினம் தொடங்குகிறது தொடங்கும்போது சூரிய கீற்று அந்த சூரிய ஒளி பட்ட உடனே கீழறுக்கூடிய ஒரு பூ அப்படியே வேக வேகமாக திறக்கிறது மலர்கிறது தாமரை சமுஜிரும்பமான அரவிந்தம் உஜ்ருபன்னு சொன்னா அப்படினு அர்த்தம் தொடங்குகிற தொடக்க வேளையில் வேகமாக தன்னை மலர்த்தி கொள்ளக்கூடிய அரவிந்தம் அந்த அரவிந்தத்தை சேலஞ்ச் பண்றது ஒண்ணு துவந்தி துவந்த யுத்தம்னு சொல்லுவார்கள் ரெண்டு பேர் சேர்ந்து போடக்கூடிய அந்த ரெஸ்லிங் இருக்கே அதுக்குத்தான் துவந்த யுத்தம்னு பேர் துவந்த யுத்தம்னா ரெண்டு பேர் ஈக்குவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சண்டை போடக்கூடிய முறை மல்யுத்தம்னு சொல்றமே அதுதான் இந்த இடத்துல இது சேலஞ்ச் பண்றது அந்த அழகான தாமரை புத்தம் புதுசாக மலரக்கூடிய தாமரை அந்த தாமரை மலர்வதை பார்த்து விட்டு ஒன்று நீ ஒன்றுமே இல்லை தாமரை நீ என்ன உன்னோட அழகு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லாமல் அந்த தாமரை கிட்ட சுவலஞ்ச் பண்றது என்னான்னு கேட்டா அம்மா பாணித்வயே பாணினா கரங்கள் உன்னுடைய கரங்கள் உன்னுடைய இரண்டு கரங்கள் துவயமாக இருக்கக்கூடிய உன்னுடைய இரண்டு கரங்கள் அந்த அரவிந்த மலரை சண்டைக்கு இழுக்கிற மாதிரி இழுத்த அந்த அரவிந்த மலர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அழகான கரங்கள் பாணித்வயே சந்ததம் உத்திய சந்ததோத்தியத்தயே தயை எப்போதும் உன்னுடைய கருணை தயையை சந்ததம் இடைவிடாமல் எங்களுக்கு தரக்கூடியவளே உன்னுடைய கருணையை நிரந்தரமாக தரக்கூடியவளே இடைவிடாமல் பொழியக்கூடியவளே எப்போதும் பெருக்கெடுக்கும் கருணையை தருபவளே அத்வையே இந்த இடத்துல அத்வயம்னா துவயம்னா ரெண்டு அத்வையேனா இரண்டாவது ஒன்று இல்லாதவள் உனக்கு ஈக்குவலாக சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போது ரெண்டு பேர் ஈக்குவலாக இருந்தால் தான் கம்பேரே பண்ண முடியும் அம்பாளோட எதையுமே கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அவள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவள் அவள் ஒருத்தி தான் சர்வேஸ்வரி எப்படி பரம்பொருள் ஒன்றே ஒன்று ஒற்றை பரம்பொருள்னு சொல்கிற மாதிரி இல்லையா அதுதானே அத்வைத்தம் ஒன்று இல்லாதது ஒற்றை பரம்பொருள் மாதிரி அத்வையே உனக்கு ஈடாக இன்னொன்று கிடையாதம்மா இரண்டாவது ஒன்று இல்லாதவளே நம்மாழ்வார் பாடுறச்சே பகவான் எப்படின்னு சொல்றேன் எடுத்த எடுப்புல ஒரு வரி சொன்னார் உயர்வர உயர் உடையவன் எவன் அவன் உயர்வு அற உயர் இதுக்கு மேல ஒசரம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற பரம்புரு பரம்புருனுடைய ஒசரம் எவ்வளோன்னு கேட்டால் தெரியாது ஏன்னா நாங்கள் பார்த்ததே இல்லை அந்த ஒசரத்தை நாங்கள் எங்கே பார்த்துருக்கோம் அந்த ஒசரத்தை எங்களால் பார்க்க முடியுமா முடியாது எங்கள் வாக்குக்கும் எங்கள் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட உயரம் இதுக்கு மேலே ஒன்று நீங்கள் வேற எதையாவது ஒன்று மெஷர் பண்ணறோம்னு சொன்னால் தட் விச் கேன் பி மெஷர்ட் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்ட்ரிக்ட் இப்போ எவரஸ்ட் சிகரம் இருபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி எட்டு அடி அப்படின்னு சொன்னால் அப்போ இருபத்தெட்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேலே ஏதோ மெஷர் பண்ணுறதுக்கு சிகரம்னு ஒன்று கூட மெஷரபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரியுது ஆனால் பகவானுடைய உயரத்தை மெஷர் பண்ண முடியுமா நான் முடியாது எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடிய அதை எப்படி சொல்றது அப்ப மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு அம்மா அதே மாதிரி உன்னோட கம்பேர் பண்ணியோ இல்லை உனக்கு நிகராகவோ வேறு ஒன்றும் கிடையாது இரண்டாவதாக இன்னொன்று இல்லாதவள் அத்வையே பாணித்வையே சந்தத உத்தியத்தையே அத்வையே அந்த வார்த்தைகள் வேற வேற மாதிரி பிரிக்கணும்னு சொன்னா கூட அதை வேகமா சொல்லும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மடங்கி மடங்கி வரக்கூடிய தன்மை அதுதான் இந்த தண்டகத்தினுடைய தன்மை அம்மா உன்னுடைய கருணையை நீ எப்போதும் எங்களுக்கு பொடுகிறாய் உன்னுடைய கரங்கள் வழியாக அந்த கருணையை எங்களுக்கு தருகிறாய் உன்னுடைய அழகான கரங்கள் அந்த கரங்கள் வழியாக தருகிறாய் உன்னுடைய தோள்கள் வழியாக தருகிறாய் இரண்டு கரங்கள் இந்த இடத்துல ரெண்டுதான் சொல்ற ஏன் ரெண்டு தான் நாலு கரங்கள்னு உன்னால சொன்னாரே இங்க பாணிப்பையேன்னு சொல்லிட்டாரேனா எங்களுக்கு இந்த ரெண்டே போறோம் என்னோட பார்வைக்கு இந்த ரெண்டு இதை தாண்டி பார்க்க என்னால முடியல மிதிலா வீதியில ராமர் அப்படி போனாராம் எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்சி தெரிஞ்ச பாட்டுதான் விதிலை மாநகரத்து வீதி இவர் தான் எங்களுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லி அவரை தேரில் அழைத்து கொண்டு போகிறார்கள் தேர்ல பவனி கோர ஆண்களும் பெண்களுமாக வரிசையாக ரெண்டு பக்கத்திலையும் குழுமி நிற்கிறார்கள் அந்த மாப்பிள்ளையின் அழகை பார்க்க வேண்டும் மிதிலையில எல்லாருக்கும் சீதைக்கு கல்யாணமே ஆகாதோ இந்த ஜனக மன்னன் பாட்டுக்கு இப்படி ஒரு கண்டிஷனை வச்சிருக்காரு இந்த தனுஷை யார் நாணேற்றி எந்த காலத்துல தூக்கி அப்படி ஒரு கவலையில் இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடச்சிட்டார் சீதைக்குன்னொன்னே சந்தோஷம் தாங்கல்ல அதனால அந்த மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு எல்லாரும் வந்து நின்னார்கள் இந்த மாப்பிள்ளைய பார்க்கணும் இந்த மாப்பிள்ளைய கண்ணு இந்த கூட்டத்தில் அப்படி எம்பி பார்த்தா ஒத்தி பெரிய கூட்டம் அதில் ஒத்தி நடுவில் நின்னால் அவள் ஒரு எம்பி எம்பி பார்த்தா அவளுக்கு அந்த மாப்பிள்ளையோட தோல் தெரிஞ்சிது அந்த பக்கத்தில் ஆண்கள் கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் பெரிய கூட்டம் அவரை சுத்தியும் அவர் எவ்வளோ தெரியறதுன்னு பார்த்தார் என்னதான் எம்பி எம்பி பார்த்தாரும் அவருக்கு தோலெல்லாம் தெரியல முன்னால இருந்தவர்கள்லாம் மறைத்தார்கள் அவருக்கு அந்த மாப்பிள்ளையோட கால் பாதம் தெரிஞ்சது இவ என்ன நினைச்சா தோலை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படி கீழெல்லாம் பார்க்கலாம்னு நினைச்சா அவர் என்னன்னு நினைச்சார் பாவத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மேல அவர் முகத்தை பார்க்கலாம்னு நினைச்சார் அதுக்குள்ள ரெண்டு பேரும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அந்த தேர் தாண்டி போயிடுத்து தோல் கண்டார் தோளே கண்டார் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அர்தே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் மிதிலை மாநகரத்து மக்களுக்கெல்லாம் கூர்மையான பார்வையா வாழ் மாதிரி பார்வை வாழ் எவ்வளவு கூர்மையாக இருக்குமோ எவ்வளவு ஷார்ப்பா இருக்குமோ அப்படி ஒரு ஷார்ப் ஆப்சர்வேஷன் அவ்வளவு ஷார்ப் ஆப்சர்வேஷன் இருந்தும் இந்த பரம்பொருளை முழுமையாக பார்க்க முடியவில்லை வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ்கொண்ட சமயத்து அண்ணால் உருவு கண்டாரை ஒத்தார் யாராவது முழுசா பார்க்க முடியுமா பரம்பொருள்ன்னா முன்னால நானுன்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டுன்னு சொல்றாரேன்னா நாலுன்னு சொல்லி தெரியும் ஆனால் நாங்கள் பார்க்கறதுக்குள்ள முடியலமா எனக்கு இருக்கிற இந்த ஊனக்கண்களால் கொஞ்சம்தான் உன்னை என்னால் பார்க்க முடியறது உன்னுடைய அந்த அலங்காரம் உன்னுடைய அந்த அழகு என்னுடைய கண்களை கூசுகிறது இந்த அளவுக்காவது நான் உன்னை பார்க்க முடியறதேன்னு பெருமையோடு நினைத்துக்கொள்கிறேன் பாணித்வையே தயே அத்வையே இந்த அழகான கரங்கள் பாணின்னு சொன்ன கரங்கள் அந்த கரங்கள் எவ்வளவு அழகு அப்படிங்கறதுக்கு காளிதாசுர் சொல்றதை வச்சுங்க அப்படியே கொஞ்சம் ஆச்சாரியர் கிட்ட போனா அவர் ஒரு அழக காட்டுறாருங்க அவளுக்கு நான்குஜங்கள் முன்னாலேயே சொல்லிருக்காரு இல்லையா சதுர்புஜேன்னு தானே காளிதாசுர்ன்னு சொல்லியிருக்காரு அந்த நான்கு புஜங்களை வச்சு பார்க்கலாம் நான்கு புஜங்கள் அவ அப்படி உக்காந்துட்டு அந்த நான்கு புஜங்களை பார்த்து கொண்டே கீழே இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்கார் அம்பாவோட கையவே பார்த்துட்டு இருக்கார் அந்த கை எப்படி இருக்குன்னா ரொம்ப மெத்து மெத்துன்னு மென்மையாக கண்களுக்கு புலப்படுகின்றன ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய அந்த மிருதுவான கரங்களை பார்த்து கொண்டு அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் வேற இருக்கு நாலு கரங்கள் அந்த நான்கு கரங்களை பார்ப்பதற்கு நான்கு தலைகள் அவருக்கு இருக்கின்றன வேற யாரு பிரம்மா நாலு தலையால அந்த நான்கு கரங்களை பார்க்கிறார் மிருணானி மிருத்வீனாம் தவ புஜ லதா சதசிருணா சதுர்பி சௌந்தரியம் சரசிஜபவ ஸ்தௌதி சதுர்பி வதனைகை சரசிஜபவ ஸ்தௌதி சரசிஜபவன் தாமரையில் தோன்றியவன்